தம்மை தேடுகிறவர்களுக்கு உடனே வெளிப்பட்டு உதவி செய்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக கல் அசையாது பேசாது ஆனால் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஜீவனுள்ளவராய் தன்னை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களோடு பேசி உறவாடி அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் உங்களை சிருஷ்டித்த கடவுளை பார்க்க ஆசையாயிருக்கிறீர்களா இந்த கேளுங்கள் தேவனே வெளிப்படுத்தும்படிய விரும்பி இச்செய்தியின் வாயிலாக உங்களுக்கு தன்னை எங்கே எப்போது எப்படி தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்ற வழியை காண்பிக்க விரும்புகிறார் உங்களிடத்தில் தேவன் பணமோ பொருளையோ உயிரையோ கேட்கவில்லை அவர் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் நீங்கள் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அவரை கண்டு வேண்டும் என்பதே ஆமின் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் தேவ சமத்தில இந்த நாட்களை கேட்க வேண்டிய காரியம் பார்க்கணும் இறங்கணும் இறங்கி அற்புதமான காரியங்கள் செய்யணும் என்று நாம் தேவ சமத்தில ஜெபப்பட்டோம் வேண்டிக் கொள்வோம் கத்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர்களை செய்தால் தான் அவ் உலகத்தின் என்பதை இயேசுவை காண்பிக்க முடியும் என்பதையே நாம் தேவ சித்த உலகத்திலே சரியாக நிறைவேற்ற முடியும்லையிலையா தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் இந்த பிரசுத்த நாளிலும் நாம் சபையாக கத்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு தந்த நல்ல கருமைக்காக நாம் தேவனை வாழ்த்துவோமாக அலைய இல்லையா நமக்கு நல்லவ நமது மேல் வைத்த தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லையிலூயா கடைசி காலத்தில் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார் அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம இறும்போதிலும் மகளை செய்யறதற்காக ஆண்டவரை நாம் சோதரிப்போம் மக தேவனுக்கு மயிமை இதனாலும் கர்த்தனை மனத்தில் வைக்கும் முடியாத தருகிற வாக்கியங்களை தியானித்து அதனால் உண்டான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாமும் அதாவது மேற்கொண்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைகளை அறிந்து கொள்ளும் முடியாத தேவ எல்லோருக்கும் அனுக்கிறவன் செய்வார்கள் இலைய இலவையா தேவனுக்கு மகிமை சங்கீதம் அறுபத்தி சங்கீதம் இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இப்படியே பரிசு பார்க்க ஆசையா இருந்து பார்க்க ஆசையா இருந்து தேவாலயத்துல வந்து அது எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் என்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம் அவர் பரிசுத்தலத்தில உண்மை பார்க்க ஆசையா இருந்து உண்முடைய வல்லமையுடைய மகிமையும் கண்டேன் என்று எ ஓடிக்கான முதலாவது வாக்கியத்தை வாசிங்க தெரியும் நீர் என்னுடைய தேவன் அதிகாலுமே தேடுகிறேன் வறண்டதும் தண்ணீரட்டு தேசத்தில் இருந்து ஆமா வனாந்திரத்திலிருந்து நான் இதை பாடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் வறண்டதும் தண்ணீர் ஏற்ற தாகம் உள்ள ஆமா பயம் நிறைந்த இடத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறார் பார்க்க ஆசையா இருந்து வல்லமை மகிமையும் தேவாலயத்துக்கு வருகிற்கு வருகிறோம் என்று இவைகளைத்தான் மக்கள் முக்கியப்படுத்துகிறார்களை ஒழிய அதாவது ஆலயத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து எதற்காக தேவனை பார்ப்பதற்காக இருந்து மகிமையும் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார் அவருக்கு தேவாலயம் என்றால் அவ்வளவு இனிப்பு அவ்வளவு மகிழ்ச்சி ஆலயத்திற்கு போக வாங்க என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தது என்ன தாய் வீட்டுக்கு போகிற பிள்ளைக்கு வெறும் பார்க்க போன மகிழ்ச்சியா இருக்குமா அங்கே போகிற அம்மா பார்ப்பேன் எங்க பார்ப்பேன் அங்கே எங்களுக்கு அருமையானவர்களை பார்ப்பேன் என்று இந்த மகிழ்ச்சியினால புறப்பட்டு அம்மா வீட்டுக்கு பிள்ளைகள் போகிறாரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறாங்க வெறும் வீட்டை வெறும் கட்டிடத்தை பார்க்க நாம இங்கே வரவில்லை இது தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் என்னுடைய ஆசை எப்படி இருக்கணும் அந்தவரே இன்று நானுமே காண வேண்டும் உடைய வல்லமையுடன் பார்க்க வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவரை பார்க்கக்கூடிய வேலை வந்துவிட்டதா நேரம் வந்துவிட்டதா பல அளவு ராஜாச்சு பல அலுவல்கள் போட்டுவிட்டு இருக்கிற தேவனை பார்க்க போகிறேன் வல்லமையும் மகிமையும் கண்டேன் ஹால எழு அர்ப்பு அருமையானவர்களே வெறுமையாக ஆண்டு பார்க்கும் போது என்ன உண்டாகும் வரலாமை உண்டாகும் வல்லம மகிமையும் வல்லமையும் மகிமையும் காணுவதற்குதான் நம்ம தேவாலயத்துக்கு வருகின்றோம் வந்து அதாவது பாட்டு பாடும்போது ஏதோ புஸ்தகத்துல கை கொண்டு அல்லது மேலே காலத்தை கை கொண்டு படி நடக்கிற பிள்ளை தட்டிக்கொண்டு அப்படித்தான பாட்டு பாடுறது அது அதாவது தேவாலயத்துல வரும்போது தேவனை காண வருகிற மக்கள் தேவன் பிரசனத்தை கண்ட உடனே என்ன செய்வோம் பார்க்க வல்லமையும் மகிமையும் காணுகிறேன் அது தன்னுடைய சரீரத்தில் இறங்கி அந்த பிரகாரம் செய்யும் கடைசி என்று சொல்ல இருக்கான முறையில் எண்ணி தேவாராதக்கு வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கர்த்தரை காணுவார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது கிறிஸ்துவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி இருக்கும் என்றுதான் சொல்ல முடியும் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் யாரென்றால் அனுபவிக்கிறவர்கள் அனுபவினால தேவரோடு ஒன்றரை கலந்து அவரோடு ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்வார்கள் தேவ வல்லமையும் நாடு ச ஒருவர்சிக்கலாம் வல்லமை இல்லாத மக்களாக இருக்கிறது அதே மாதிரி அருமையான தேவடைய பிள்ளைகளே அதாவது கர்த்தரை தேடுகிறது மட்டுமல்ல வெறுமையாக கர்த்தனை தேடுகிறது மாத்திரம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுகள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு வரை நான் சொல்லிருக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தொழைப்பிள்ளைகள நமக்கு தேவன் தருகின்ற ஆலோசனை என்ன தேவாலித்து வருகிற கற்று பிள்ளைகளை ஒரே பார்வை அப்படிப்பட்டவர்கள் நான் ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் நம்முடைய சபையை காணுவதற்கு நான் இந்த ஆவிக்கிரிய பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெகு தூரமான இடத்துக்கு கால்நடையாக நடந்து சென்றே நான் தேவனை ஆராதித்து வந்தேன் பக்கங்களில் ஆவிக்கிற சபைகள் எப்பொழுது இல்லை நான் நரகத்துக்கு போய்விட்டு வந்தபடினால் அவரோடு ஓடி அலைகிறேன் பரவலாட்சித்துக்கு போகிற வழியை கண்டுகொள்ளணுமே என்று சொல்லி அப்படி நான் சென்று கொண்டிருந்த போது ரோட்ல போகும்போது ராத்திரி ஏழு மணி இருக்கும் நைட்ல ரோ காத்திருப்பு நடக்கும் ரோட்ல போகும்போது அங்கே ட்ரம் சத்தம் கேட்ட உடனே நான் ரோட்டில் தங்கிறது ஒரு வல்லாங்கத்தூர் இருக்கு அந்த போய் சேர்வதற்கு ஆனால் நடந்து போன மாதிரி தெரியாது பறந்து போன மாறி தேவனுக்கு அங்க போய் கண்ணை மூடுகிறது கண்ணை மூடினால் அந்த ஆராதனை முடிந்தவர் தான் கண்ணை விழித்தே பார்க்கிறது நம்முடைய ஆசை என்ன கர்த்தரை காண வேண்டும் வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றே நம்முடையமாக இன்று என்னை இருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுகிறேன் நம்ம எல்லாருக்கும் கர்த்த தந்திருக்கின்றார் அறுபடியால் அருமையான கத்திடம் பிள்ளைகளை நாம் தூரத்திலும் இருந்து தேவாலயத்தை தேடி வருகிறோம் எதற்காக கர்த்தரை வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும் கர்த்தரை தேடனுடைய கண்ணீரத்து கண்ணை துடை தொட்டு போகிறது அல்ல அதாவது அங்கிருந்து சுக்கத்தோடு உள்ளே வந்தவர்கள் பலகிர தோடு உள்ளே வந்தவர்கள் இப்படி என்ன செய்ய வெளியே போகும்போது அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு பலமுடையவர்களாக வெளியே செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தான் இது என்பதை நான் பெருமையாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அப்படினால் இந்த ஆலயத்தூள் வருகின்றவர்கள் மையாகவே தேவனை காண வேண்டும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவருடைய இளஹயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார் ஆன அப்படினால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் கர்த்தனை மாத்திரமல்ல அவர் கொடுக்கிற வல்லமையையும் நாடுங்கள் சமூகத்தை நிச்சமும் தேடுங்கள் என்று அவர் சொல்லி தருகின்றார் அலே அலுவய்யா அவர் வனாந்திரத்தில் அலைகிற மனிதன் நாம் நினைக்கலாம் அவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் ராஜாக்களா இருந்தார்கள் பெரியவர்களா இருந்தார்கள் சுகபோகமாக இருந்தார்கள் ஆனப்படி நான் இல்லை அவர் வனாந்திரத்தில் அலையும் போது அவைகளை சொன்னார் என்று ஆ தேவனுக்கு எப்போ இந்த சங்கீதம் பாடினார் என்று வாசித்தால் நமக்கு தெரியும் அலேலுயா ஆனப்படி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவ சோபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆசை அதுவாயிருந்தால் பிரச்சனையே இல்லை அதாவது மக்களை இப்படி செய்தார் என்று சொல்கிறார் நேற்று இரவு நான் ஜபமணி கொண்டிருக்கும் போது ஒரு கர்த்தரை தேடுகின்ற நேரத்தில் கர்த்தரை ஆராய்ச்சிக்கின்ற நேரத்தில் ஆசை என்ன இந்த ஆலயத்துக்கு போனால் என்னுடைய பிள்ளைகள் அவர்களை பார்க்கலாம் அந்த ஆலயத்துக்கு போனால் என்னுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் லட்சிக்கப்படணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள் ஆலயத்தில் போய் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவங்க விசாரிச்சுட்டு வரலாம் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு ஆனால் அதிகமான பேர் அல்லவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய சபையில் பெருமைக்காக சொல்லவில்லை சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா இல்லையில எல்லோருமே அபிஷேகம் பெற்றவர்களாக புதிதாக வருகிறவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா முந்தா நாள் இரவு நம்முடைய சபை விசுவாசிகள் ஆவலோடு என்னை பார்க்க வந்தார்கள் மிகவும் தூரத்தில் இருந்து வந்தார்கள் ஐயா நான் இப்படி வர வேணும்னு சாயங்காலம் வந்து உங்களை பார்க்கணும் வந்த ஒமில்லை பார்க்க தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் போகும்போது எதற்காக வந்தார்கள் என்பது எனக்கு அதுக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் பெற்றார்கள் முந்தநாள் இரவு நடந்த சம்பவம் ஆனால் அருமையான கத்துணை பிள்ளைகளை தேவ சமூகத்தை தேடி வாஞ்சோடு தாகத்தோடு யார் யார் வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இறைவனை காடுகிறார்கள் பெக்கொள்கிறார்கள் இறைவனுடைய வல்லமையை அவள் அடைகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் அநேக மக்கள் அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது யூஸ் ஆகிறது என்று நான் அடிக்கடி சொல்லுகிறது மித நாள் ஒரு செய்தி வந்தது ஹைதராபாத்தில் இருந்து அதாவது உங்களுடைய பார்த்து ஒரு குடும்பம் சபையை தேடி வந்து சபையோடு சேர்ந்து கொண்டார்கள் தேவனுக்கு மயும அப்படியே போன வாரத்தில் செய்தி வந்தது கொடை செய்தியை கேட்டு இப்படி ஒரு குடும்பம் சமைக்க வருகிறார் என்று உடனே பதில் தந்துவிடுகிறார் அப்படி இந்த நீட்டப்பட்டது ர பழமையான புத்திரோ புத்தகம் என்று எனக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது உள்ளத்தில சிந்தித்தேன் பெற்றவர் ஆசீர்வாதம் பெற்றவர் எலியா எட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார் எலுசா பதினாறு அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் இரண்டு மடங்கான ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டார் கேட்டு பெற்றுக் என்று நாம் காணுகிறோம் தேவருடைய மரியாதைகளை காணும்போது என்ன கேட்டார்கள் வரம் வேண்டும்மே வேண்டும் உங்களை பார்க்கலாம் பெரிதான காரியங்களை செய்ய முடியாத இந்த உலகத்தில் என் மேல் கத்துணை வேலையை செய்யணும் என்றால் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் அப்படி வழிபட்டால் தான் என் பணியை செய்ய முடியும் என்று உணர்ந்த அவர் பார்க்கிறோம் நீர் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம் இன்னொரு மடங்கு எனக்கு வர வேண்டும் என்று கேட்டார் பிரசுரத்தில் வந்து என்னது கேட்கிறோம் ஏவனை பார்க்க வேண்டும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும் கிடைக்கணும் என்று ஆண்டு விரும்புகிறார் முதலா தேவையான நிதியுதவி கூட அதோடு கூட அதோடு கூட அது வரும் அறுபடி நான் ஆசை இறைவனை பார்க்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் ஆசை என்ன பாருங்கள் பிழிப்பூன்றாம் அதிகாரம் பத்தும் பதினொன்று வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் மரணத்திற்கு பான மரணத்திற்குள்ளாகி எப்படியும் எப்படியாயினும் மருத்துவரில் எழுந்த உயிர்த்துள்ளதின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக ாலும்னின் பாரு பணக்காரன் எவ்வளவு பெரிய அறிவு படைத்தால் அவர் என்னுடைய கண்டுகொண்டவுடனே தன்னை முழுதுமாக தாழ்த்துகின்றார் முழுதுமாக அவர் தன்னை தாழ்த்துகின்றார் பெயர் பவுல் பழைய பெயர் சவுல் என்று நாம் காணுகின்றோம் கப்பல் வியாபாரியாக இருந்திருக்கிறார் இவர் கப்பல் வியாபாரியுடைய மகன் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஊரில் என்னுடைய மகன் எல்லாரை பார்க்கும் பெரியவனாக இருக்க வேண்டும் சவுல் என்றால் பெரியவன் என்று அர்த்தம் ஆன அப்படினால என்னுடைய மகன் பெரிய ஆளாக பெரியவனாக பேரெடுக்க வேண்டும் என்று அவருக்கு சவுல் என்ற பெயரை சூட்டினார் இவர் கர்த்தராக எழுதியிருக்கிறது பெயர் சின்னப்பர் சின்னவன் என்று மாற்றிக் கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே அவர் என்ன சொல்லுகிறார் எப்படி ஆயிரும் அவருடைய உயிர் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு எது லாபமோ அவைகள் தான் நஷ்டமாக வெளியளி போடுற குப்பையாக எண்ணுகின்றேன் இதை அவனுடைய வல்லன் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் தங்க வேண்டும் என்றால் அது எங்கே போய் பணம் கொடுத்து வாங்க முடியும் எங்கேயுமே வாங்க முடியாது எங்க வாங்க முடியாது இறைவன் தான் அதை தர வேண்டும் அந்த வல்லமைக்கு நிகரானது ஒன்று ஊழியம் செய்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் பல குறைபாடுகள் இருந்தாலும் பல விலகினங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்கள் நாமத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் வெளியிறங்கி போனால் அவருடைய ரோஹிகள் சோமாயி விடுவார்கள் அவர்கள் போக முடியாத இடத்துல மேல போடுற உரும கொடுத்து போதை கொண்டு நோயாளி மேலே போட்டவுடனே சோமாக விடுவார் அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள் வல்லமையால் அவருடைய விருப்பம் என்ன உங்களுடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆசையா இருந்து வல்லமையும் கண்டேன் உண்மை பார்க்க ஆசையாயிருந்தேன் சமூகத்தில் என்னுடைய ஆசை எப்படி இருக்கணுமா தேவனை பார்க்கணும் தேவருடைய வல்லமை அடையணும் மக்களா இருந்தாலும் சிலருடைய பார்வை அவங்களே அவங்களே அவங்களே அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அந்த பார்வை நம்ம வேண்டும் அதற்காகத்தான் சொல்லுகின்றார் அதற்கு இளையவராக எனக்கு எது லாபமா அதெல்லாம் நஷ்டமும் குப்பைமாக எண்ணுகிறேன் எனக்கு வேண்டியது தேவை எனக்கு வேண்டியது என் ஆண்டு நான் தரிசிக்கணும் அவரை நான் பார்க்கணும் என்று ஆசையே அவருக்கு இருந்தது காலேயா இரண்டாவதாக நான் பார்க்க போகிற காரியம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசுகிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சபையமாயிருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் ஆரம்பம் நாம் ஒரு யாருக்கு செய்து கொண்டிருக்கும் போது யாரோட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு வேலையில் இருக்கும் போது உடனே போய் ஜபம் பண்ணுங்கிற ஏவுதல் நமக்கு வரும் இல்லையா வரும் அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் வேண்டும் இல்லையிலா கச்சரை எப்பொழுதும் நான் சமயமா கொள்ள முடியாது எப்பொழுதும் கண்டடைய முடியாது எப்பொழுதும் பிரசன்னம் இருக்காது நார்மலா இருக்கும் நமக்கு இருந்து கொண்டு இருப்பார் சோதனை மணியினால் அன்னியவாசு வரும் வல்லம் தேவ பிரசன்ன பிரத்யேகமாய் வருகிற ஒன்று இவனை வெயில் பாருங்க திடீர்னு கூற போகிறோம் அது ரெண்டுக்கும் மாத்தி மாத்தி இருந்த வித்தியாசம் கூறா போன உடனே அதாவது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையில அதாவது கிறிஸ்துவோட நம்ம எப்பொழுது இருந்தாலும் அவருடைய பிரசன்ன மய்மை நம்ம ஏக்குகிற நமது மேலே இறங்குகிற ஒரு நேரம் உண்டு அப்படி சிம்சோன்மேல் கத்தடி ஆவியானவர் வந்து இறங்கினார் பலமாய் இறங்கினார் ஏவ துவக்கினார் அவர் இருக்கிறது ஒரு கிரியை நடப்பிப்பதற்கு ஏவுகின்றார் ஒரு கிரியை நடப்பிப்பதற்கு பலமாய் அவர் மேல வந்து இறங்குகின்றார் என்று நாம் காணுகின்றோம் அதே உண்மை கர்த்தரை கண்டித்தக்க சபையை அந்த நேரத்தில் தேவபு மேல வந்து இறங்கும் ஒரு ஐந்து நிமிடம் அந்த நேரத்துல நாம் அவரை தேட வேண்டுமாம் அது கஷ்டமான ஒரு காரியமாகவும் இருக்கும் இல்லையில இல்லையிலா அதை தான் நீதிமன்றிகள் எட்டாவது காரம் பதினேழாவது வாக்கியத்தில் சொல்லும் போது எப்போ தேவனை தேட வேண்டும் என்று இங்கே ஞானி சொல்கிறது நான் பார்க்கின்றோம் என்னை நான் என்னை நானும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டிப்பாக தேவனை தான் தேவனை கண்டித்தக்க அந்த நேரத்தில் அவரை தேட முடியும் அது அப்படினால என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவாரு அதாவது என்னை சிணிக்கிறவர்களை நானும் அதிகால வேலை கஷ்டமான ஒரு காரியம் கலைத்துவிட்டு தேவம் ஆனால் அது தேவனை கண்டித்த நேரம் தேவனை கண்டித்த தேவன் குறித்திருக்கிற நேரம் அந்த நேரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட டைம் காலையில் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி தேவனை தேவனை சுதிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவரை கண்டுகொள்ள முடியும் அப்பதான் இருக்கும் அப்பதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எழுப்ப முடியாத சூழ்நிலையாக இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாமே இன்றைக்கு அவர் மணி நேரம் கழித்து பார்க்கலாமே இல்லை கத்தரை கண்டெடுத்துக்க சமயம் அதுதான் அந்த நேரத்தில் நாம் தேவனை தேட வேண்டும் அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் என்று வார்த்த சொ முப்படிய சீனாய் மலையில் ஏறி உண்டாவதாக அதிகாலையில் எழும்பி அதிகாலையில் தேவன் விடுகிறதற்கு முன்னாலே எழும்பி சீனா வந்து அங்க என்ன கத்தரைத்திலிருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நமக்கு அதாவது ஏவுதல் கொடுக்கிற நேரங்கள் ஒன்று ஒன்று தேவன் நியமித்திருக்கிற கத்தரை கண்டடத்தக்க ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் இறைவனை தேட வேண்டும் ஹலையா அப்போ கண்டுகொள்வோம் அப்போ தேவனுடைய வல்லமை இறங்கும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது ஹலேலுயா இளையலையா மகதலாம் மரியாதை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இயேசுமையோடு அன்பைப்பார்கள் என்னை சிணேக்கிறவர்கள நானும் அந்த அம்மா இயேசுமையால் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் அவர்களவர் ஏழுகளை ஆண்டவர் இருந்தார் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு பாசம் குறையவில்லை ஆனப்படினால விடியற் காலத்திலேயே அவர் அடக்கமணி மூன்றாவது நாள் விடியற் காலம் இருட்டோடு அவர்கள் எழும்பி கலரேண்டே சொன்னார்கள் அங்கு இயேசு கண்டார்களா கண்டார்கள் அவர்கள் தான் முதல் முதலாக இயேசு சற்றுவர்கள் என்று வேலை சொல்கிறது அருணான தேவன பிள்ளைகள தேவனை பார்க்க வேண்டும் என்றால் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை நமது இறங்க வேண்டும் என்றால் நாம் அதிகால வேலையில அதாவது நேரம் விடுகிறதற்கு உள்ளாக வெயில் அடிக்கிறதற்கு உள்ளாக நாம் இறைவனை தேட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது எங்களுடைய கிராமங்கள்ல நாங்கள் கிராமங்கள்ல வளர்ந்த ஆட்கள் அதிகமாக மாடுகள் வளர்க்கிற ஏரியா வீட்டுக்கெல்லாம் மண்டலம் தான் போட்டிருக்கோம் படுக்கிறதெல்லாம் அது ஓலப்பாயில்தான் படுக்கிறது அப்படிங்களா அப்படித்தான் இருந்த கிராமத்தில் அங்கே என்ன செய்வாங்க தெரியுமா ஆண்கள் எலும்புகிறதுக்குள்ள காலையில் வயலுக்கு போவார்கள் விவசாயிகள் வயலுக்கு செல்வார்கள் ஆனால் அப்படின்னால குடும்ப பெண்கள் என்ன பண்ணுவார்கள் காலையில் கணவர் மாதிரி எலும்புகிறதுக்கு முன்னாலே சாணி எடுத்து கலைக்கி வீட்டை முத்தகங்கள்லாம் வெளியே முத்தங்கள்லாம் பெருக்கி சாணி தெளிச்சு எல்லாம் கிளீனாக வைத்திருப்பார்கள் கணவன் நடந்து வயலுக்கு போக வேண்டுமா அப்படி அவருடைய பாரம்பரியங்கள் அப்படி இருந்தது நாம் காணுகின்றோம் விழிப்போடு அப்படித்தான் முப்பத்தி வாரம் அதிகாரத்துல அங்கே சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஒரு சிரியை பற்றி குணசாலியான சிறியை பற்றி சொல்லி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிய இருக்கிறவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவருடைய இரவு அவருடைய விளக்கு அணையாதான் கை எப்போ நாட்டினத்திலே இருக்குமா நம்முடைய குடும்ப காரியங்கள் எப்படி இருக்கிறது கத்துடைய பிள்ளைகள் அதாவது கிறிஸ்துக்கு உள்ளாக நாம் நடப்பிக்கிற கிரிகளுக்கு முன்னால நம்முடைய வெளிப்படையான குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதையும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் உழைப்பு உழைத்தவர்கள் எங்களுக்கு இருக்கிறது அருமையானவர்கள் உலக காரியங்களே உண்மையில்லாது இருந்தால் பரத்துக்குரிய காரியங்களை உங்களுக்கு என்று சொல்லி இருக்கிறது அருமையான கட்டிட பிள்ளைகளை இந்த நாட்கீழ கத்தரை வார்த்தை சொல்லுகிறது கத்தரை கண்டிப்பாக அவரை தேடுங்கள் அவர் சமயமா இருக்கும் போது அவர் நமக்கு கூப்பிடுங்கள் அலையலு அலையலு காலையில் என்னை தேடுகிற தேவன்மேல் அன்புள்ளவர்கள் அது காலையில் என்னை தேடுவார்கள் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்னை சிணிக்கிறவர்களை நானும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறபடியே ஆண்டவரை நான் சோற்றுகிறேன் அது அருமையானவர்களே நமக்கு காலையில் ஐந்து மணிக்கு ஜெப விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை குடும்பங்கள்ல அது சரியாக டைமுக்கு தெரியாது மறுபடியும் நம்முடைய ஜப வேலைகளை நான் மீண்டும் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது புதுப்பித்து கண்டிப்பாக வேலைக்கு போகிறவர்கள் மத்தியான ஜபம் பண்ண முடியாது காலையிலையும் குறித்த நேரத்தில் நாம் ஜபம் பண்ண வேண்டும் கணவன் வர லேட் ஆகிவிட்டாலும் வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்முடைய செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் அதே இல்லையா தேவனுக்கு மயமண்டதாக அதாவது தேவன அதிகாலையிலே தேவன் நேரப்பட எழும்பி யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் இறைவனை கண்டு சொன்னார் பத்துமா என்ை வந்து நெல்லு என்று சொல்ல முழங்க இல்ல நிற்கணும் தேவசமத்தில் நிற்கணும் கர்த்தக்கண்டடைவது லேசான காரியம் அல்ல வல்லமையை பெற்றுக் கொள்வது எவ்வளவு ஒரு ஈஸியான காரியமும் அதை நான் பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் ஜபிக்க வேண்டும் குறித்த நேரத்தில் ஜெவமிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால் ஆண்டவர்கள் நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆனப்படினால் அப்படிப்பட்டதான வல்லமையை நாம் பெற்றுக் பெற்றுக்கொண்டு உலகுக்கு இயேசுவை நாம் காண்பிப்பதற்கு எப்பவும் கவனமாக இருக்கணும் ஏதோ உலகத்தில் பிறந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் பல்லோகத்துக்கு போகிறோம் என்று எண்ணுகிறதற்கெல்லாம் வெறுங்கையோடு நாம் பரலோகத்துக்கு போகக்கூடாது வந்துடேன்றி ஒரு பக்தன் அமையாக பாடியிருக்கிறதே நான் பாட்டு பாடியிருக்கிறோம் ஞான பாட்டுகளும் மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படி நான் கத்தடி அருமையான பிள்ளைகளே கத்தடி வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் இப்படி பரிசு பார்க்க ஆசையா இருந்து வல்லமையையும் மகிமையும் கண்டு என்று பக்தன் சொல்லுகின்றார் மனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய ஆசை எப்பொழுது நான் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய காலம் வரும் எப்பொழுது நான் செல்வேன் பெடைய பிள்ளைகள் நம்முடைய தாகமும் வாங்கி நம்முடைய நோக்கமும் அதுவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிற உடனே நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமண்டாவதாக மூன்றாவதாக நாம் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் போஸ்டலுடைய புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதும் பத்து வசனங்களை ஒருவர் உபாசிக்கலாம் இந்த பேத மிகுந்த பஸ் நேரத்தில் ஆண்டவர் இவரை ஜபம் பண்ணும்படியாக ஏவினார் நடக்கழியை காண்பிக்கிறேன் என்று சொன்னார் வீட்டில் இருந்து பேர் வருகிறார்கள் வாசக மறுநாளிலே அவர்கள் அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதிரி ஆறாம் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதா இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் இறங்கி தரையில் விடப்பட்ட காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவியை எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு ஒன்று கட்டளை விதிக்கப்பட்டிருந்தது அந்த கூட்டை பார்க்கும் போது உலகத்தில் உள்ள சகல விதமான அழைக்கப்பட்டிருந்ததை கண்டார் பேத அந்த நேரத்தில் கொண்டு வைத்து கொண்டுதான் அவருக்கு இந்த இந்த காரியத்தை சொல்ல அவர் பசியாக இருக்கும் போது அவருக்கு சாப்பிட மனதாக அவருக்கு இப்படி ஒரு வார்த்தை உண்டாய் இந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே தீட்டும் அறுவருப்பான யாது என்றும் நான் என்னுடைய வாய்க்குள்ளே போனதில்லை என்று உமக்கு தெரியும் இல்லவா என்று கேட்டார் தெரியும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இப்படி இருக்கும்போது கீழே கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது பேதுருங்க இருக்கிறாரா என்று என்ன என்று பார்க்க முன்பு தேடி வந்திருக்கிறார்கள் அவளுக்கு பின்னால் இங்கே போ என்று கத்தர் சொன்னார் யூதர்கள் வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள் அவருடைய ஆகாரங்கள் பிசிக்க மாட்டார்கள் அவர்களை தீர்ப்பாக எண்ணி இருந்தார்கள் யூதர்களுக்கு அதாவது யூதர்கள் நமக்கு மட்டும்தான் ஒரு கடவுள் மற்றவர்களுக்கு தாழ்வான ஜாதிகளுக்கு அவர் கடவுள் என்ற நிலையில் அவர்கள் எண்ணி இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது தான் கர்ச்சர் அவர் உணர்த்தினார் நீ எண்ணுகிறபடி அல்ல நான் எல்லாருக்கும் தேவன் நான் அருமையான கட்டிட பிள்ளைகளை நமது ஆண்டவர் ஆகிய தேவனை நாம் கண்டுகொள்ள வேண்டிய நேரத்திலே கண்டுகொள்ளும் போது நம்ம இருக்கிற குறைபாடுகள் என்ன என்கிறதை நாம் கண்டுகொள்ள முடியும் இவ்வளவு பெரிய மருத்துவங்களிடத்திலேயும் குறைபாடுகள் இருக்கும் அதே தேவனோடு நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க தேவனோடு உறவாட உறவாட உறவாட தேவனை பார்க்க பார்க்க பிரஸ்டன் அதிகமாக உண்டாக உண்டாக என்ன உண்டாகும் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் கத்திற்கு சரியா இருக்கிறோமா நாம் எப்படி இருக்கிறோம் என்று அந்த வெளிச்சத்தில் சரியாக கண்டுகொள்ள முடியும் நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் இந்த ஓடு போட்ட வீடுகள் ஓடு போட்ட வீடுகளை மணிக்கு பார்த்தா ஒரு கோடு மாதிரி உள்ளோம் வீட்டுக்குள்ளே அந்த ஓட்டு ஏதாவது மேலே ஒரு சொன்ன கேப் இருந்ததுன்னா அந்த கேப் வழியாக வெளிச்சம் அடிக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டாக ஒரு வெளிச்சம் எழுதும் அதில் அப்படியே கோடு மாதிரி தெரியும் அந்த வீட்டுக்கு நடக்கிற அவ்வளவு தூசிகளும் பறக்கிற அந்த வெளிச்சத்தில் பார்க்கலாம் அந்த வெளிச்சம் இல்லாவிட்டும் அந்த வீடு சுத்தமாக இருக்கிறது போல்தான் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே எவ்வளவு டஸ்ட் இருக்கிறது நமக்கு தெரியாது அந்த வெளிச்சம் முழுப்பவரோடு அந்த வீட்டுக்குள்ள அடிக்கும் போது வீட்டுக்குள்ள எவ்வளவு தூசி அதாவது கண்ணுக்கு தெரியாத நாம் சும்மா பார்க்க முடியாத பெருக்கிற காலம் போகாத அப்படிப்பட்ட தூசிகள் வீட்டில படிந்து இருக்கும் அதை காட்டிக் கொடுப்பது எது அந்த வெளிச்சம் இல்லையிலா இல்லையா நம்முடைய ஆய்குறி ஜீவத்தில் நான் பார்க்கும்போது பாருங்க சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்துல வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய பொருள்கள் சாமான்கள் தெரியும் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்கள் தெரியும் மேலே சரியாக பன்னெண்டு மணி உச்சி அடிக்கும் போது வீட்டில் நடக்கிற டிரெஸ் எல்லாம் அந்த வெளிச்சத்துல பறக்கிறதை நான் பார்க்கிறேன் அதே ஒண்ணுமா அருமையானவர்கள் இந்த தேவனுடைய மனிதர்களுக்கு தேவனாயி கருத்தர் போதித்த போதனை என்ன இந்த பேதர்வுக்கு தேவன் சொன்னது நீ அவ வீடுகளுக்கு போக வேண்ட நான் பிரசுத்தமாக்கிறதே நீ தீட்டாக நான் என்றுடனே அதைத்தான் சொன்னார்ூதர்கள் பிரஜாதி வீடுகளுக்கு செல்கிறது என்று உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு தரிசனம் உண்டாய் கர்த்தர் என்னோட பேசினார் இங்கே வரும்படியாக அவர் சொன்னார் ஆனபடி நான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அப்பசனாகிய பேத சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டிடத்தில் நெருங்குகின்றோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுரை பிரசனத்தினால் ஆட்கொள்ளப்படுகின்றோமோ எவ்வளவுக்கு கட்டுரை வல்லமை நம்மை ஆட்கொள்கிறதோ அவ்வளவுக்குத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையையும் கண்டுகொள்ள ஏலும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அதே இல்லையா அதே இல்லையா தேவருக்கு மகிமை உண்டாவதாக இல்லாத பட்சத்தில் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் ஒரு ரூல்ஸ் தடி நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு தடிய அது கூட கொண்டு என்ன கம்பை வைத்தால் எவ்வளவு வளசல் இருக்கு என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அதே உணவமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நாம இறைவனோடு எவ்வளவு நெருங்கி நெருங்கி நெருங்கி நெருங்கி வருகிறோமோ இறைவனை நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோமோ மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அதாவது இறைவனோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் எவ்வளவு வளசல் இருக்குங்கிறது கண்டுகொள்ள முடியும்பால்தான் கரை நாம் பார்க்க வேண்டும் அவரை பார்க்க ஆசை கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் வல்லமை உண்மை கல்லறை அடைத்து வைக்கவில்லையே பெரிய பாடங்களை வைத்து உன்னை கல்லறையை மூடி இருந்தார்கள் போர் சேவகர்கள் காவலுக்கு நின்றார்கள் அந்த வேலை வந்தவுடனே எல்லாம் பறந்து போய்விட்டது நீர் உயிரோடு எளிமீட்ட அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று வல்லமை என் கற்றே நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆண்டு எப்போ வருவார் என்று தெரியாது என்னுடைய உலக சூழல பார்க்கும் போது வேத வாக்கியத்துடன் நிறைவேறுதலும் ஆண்டவருடைய நாளும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத நாம் காணுகின்றோம் கற்றுவாலயத்தில் வந்து பார்க்க வேண்டும் முகத்தை நான் பார்க்க வேண்டும் உடைய உயிர் திறந்த வல்லமை எனக்கு வேண்டும் அது பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது என வந்து தங்க முடியாதபடி என தடைகள் இருக்கிறதோ அது எவ்வளவு ஆயிருந்தாலும் சரி குப்பையாக எண்ணுகிறேன் பார்ப்பது பெற்றுக் கொள்வது நிகரானது ஒன்றும் இல்லை என்று அவர் காணுகிறோம் கற்ற பிள்ளைகளே கட்டட சமூகத்தில நாம் காலையில் கத்தரை கண்டறியத்தக்க சமயமா இருக்கிறோம் அப்படின்னா இதில் கத்தனை தேட வேண்டும் கத்தனை தேடும் போது நாம் நிச்சயமாக அவரை கண்டுகொள்வோம் என்று கற்றிடத்திற்கு வாக்கு சொல்லவில்லை கர்த்தனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்த்தரை தேடுகிறவர்கள் கண்ட நம்முடைய தேட்டங்கள் எல்லாம் கர்த்தரை தேடுகிறத கண்டுகோம் உயிர் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு வரை நான் சொத்து இருக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சமூகத்தில் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை நமக்குள்ளே தேவன் பரிசுத்தாவியை தந்திருப்பது எதற்காக அதாவது அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க அவரிடத்தில் நான் நெருங்கி ஜீவிக்க கத்தருக்காக கர்த்த காரியமாக நான் பிரயாசப்படத்தான் கருத்து ஆவியை நமக்குள்ள தந்திருக்கிறார் மாம்சம் விலக என்பது ஆவியோ து என்று சொன்னார் அதுபால் நம்முடைய மாமசாரி எவ்வளவுதான் பரக்கரவசாரி அது விலகினம் உள்ளதுதான் கருத்து நம்முடைய உன்னத பலத்தை நமக்கு தந்திருக்கிறார் போதாது என்னும் நாம் அதை நிறைவாக பெற்றுக் வேண்டும் என்று இறைவாக்கு என்பதை பார்த்து சொல்கிற அப்படினால நான் சோத்தரிக்கிறேன் மைமை உண்டாவதாக பேத ஜபம் பண்ணும் ஞான திருஷ்டி அடைந்து தேவ சத்தத்தை உணர்ந்தால் வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை அவர் கண்டுபிடித்து அவைகளை அகற்றிக் கொள்ள ஏதுவாயிருந்ததுக்கு சொல்ல வேண்டும் என்றால் பிறருக்கு நாம் மருமை குறித்து பல்லகத்தை குறித்து நரகத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நாமிலே குணப்படாத பாகங்கள் குணப்பட வேண்டும் என்று வாக்கு சொல்லுகின்றது அப்படி நம்மிலே குணப்படாத காரியங்களை வைத்துக் கொண்டு இன்னொருவரை குணப்படுங்கள் என்று சொல்வது சரியில்லை இல்லவா ஆனப்படி நால்தான் கருத்தர் பேதுரை பார்த்து சொன்னார் நீ முதலாவது குணப்படு பின்பு சோதனை சிறப்பிட என்று சொன்னார் நாம் இந்த இயேசு ஆகிய நெருங்கி வருவோம் தேவரிடத்தில் கட்டி சேர்வோம் அன்றுவரே உண்மை எனக்கு காண்பியோ உண்மை எனக்கு காண்பியோ நான் என்னை பார்க்கட்டும் நான் எப்படி இருக்கிறேன் என்று உண்மை பார்க்கும் போதுதான் என்னை நான் பார்க்க முடியும் அப்படினாலும் உண்மை எனக்கு காண்பியோ என்று நாம் சொல்வோம் பேத ரொம்ப துடுக்கானால் கட்சருக்காக உயராக்கமானால் உமோட கூட மறிக்க வேண்டியதா நான் உண்மை மறுதலைக்க மாட்டேன் என்று அவ்வளவு சொல்வதற்கு ஒரு தேவனுடைய வீரன் ஆனால் அவரிடத்திலேயும் குணப்பட வேண்டிய காரியங்கள் இருந்தது என்று நாம் காணுகிறோம் முதலாவது குணப்பட்ட பிறகு நீ மற்றவர்களுக்கு இயேச பற்றி சொல்லு என்று சொன்னார் அதற்காக நாம் சொல்லாமல் இருந்துடக்கூடாது அதாவது சொல்லாமல் இருந்து சொல்ல வேண்டும் ஆனால் இதுல மெயினாக அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால் நம்மிலே குணப்படாத காரியங்கள் குணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது என்கிறத நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டு நான் சோதனைகிறேன் எனக்கு ஒரு செய்திகளை எப்போ அது கேட்பதற்கு ஒரு இது வைத்துக் கொடுத்துருக்கிறார்கள் கொஞ்சம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு பிரசங்கத்தை மிகவும் இப்பொழுது இருக்கிறதுல தமிழகத்தில் மிக பிரசித்தம் பெற்ற ஒரு தேவருடைய மனுஷன் அவர் தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி அவர் சொன்னார் தன்னை தாழ்த்தி மாத்திரம் இல்லை தன்னை சொல்லும் போது பிறருக்கும் அது பிரபஞ்சமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை காண முடிந்தது நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு நான் இதுவரைக்கு போயிருக்கிறேன் ஆயிரங்கள் இதுவரைக்கு இயேசுவை கண்டிருக்கின்றார்கள் என்னிடத்திலும் சாத்தான ஒரு நாள் புகுந்து விட்டான் என்று சொன்னார் எரிச்சலாகி ஆவி என்னிடத்தில் வந்துவிட்டது மனைவியிடத்தில் அதாவது இரவுல பிரயாணப்பட்டு வந்த கலைப்பில தூங்கிவிட்டாள் ஆன அப்படின்னால எனக்கு அவள் வந்து படத்தோடனே தூங்கிவிட்டாள் விடுங்கிறது வரைக்கும் குரட்டை போட்டு தூங்கினேன் எரிச்சல் உண்டாகி நான் ஒரு மாசம் பலகினமாயிருந்து வந்திருக்கிறேன் என்னை கவனிக்காமல் தூங்குகிறாள் என்று எண்ணினேன் பின்னர் கர்த்தரனோடு பேசினார் ஒன்னை நீ பாரு பிறருடைய பலகினத்தின் அறிங்கிறது என்று எனக்கு எச்சரிப்பு கொடுத்தார் எச்சரிப்பு கொடுத்து அவளும் ஒரு மனுஷ சமந்தானே விட அவளுக்கு பன்முடங்கு பிளகினங்கள் எச்சரித்தார் என்று தன்னை தாழ்த்தி சொன்னார் ஆனால் கர்த்தரனோடு பேசின பிறகுதான் என்னிடத்தில் இருக்கிற பலகினத்தை நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்ன நான் இப்ப என்ன சொல்கிறேன் என்றால் அருமையான கற்றலை பிள்ளைகளே நான் இறைவனை காண சத்தையும்துலாதவன் அவருடைய வருத்தம் யாரை நான் வருத்தப்படுத்தவும் இல்லை பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதால ஒரு பயனும் இல்லை கிறிஸ்துவனுடைய ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று கத்தட வேதம் சொல்லுகிறது அதுபடி தேவன் கிறிஸ்துவின் ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார் அவர் தன்னை நமக்கு காண்பித்த ஆளு ஒழிய நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியாது நாம் பெற அவர்களை இவர்களையும் பார்த்து நம்ம சரியாகத்தான் இருக்கிறோம் நாம் கத்தட வருகளை போய்விடுவோம் சரியாக இருக்கிறோம் என்று எண்ணலாம் ஆனால் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது அங்கே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அவர் நம்ம பேச வேண்டும் நம்மை பற்றி சொல்லி தர வேண்டும் பிறகு மற்ற அவருடைய சகோதரர்களை போய் சிரமப்படுத்த என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் இந்த கால அளவுக்குள்ள வந்திருக்கிறோம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கட்சலுக்கு பிரியமா இருக்கிறதா என்கிற நாம் பார்த்து மேக வேகமாக நாம் சரி பண்ண வேண்டும் பஸ் வரப்போகிறது என்றால் டைம் நெருங்கிட்டால் எவ்வளவு வேகமாய் நாம் பிரயாணப்படுகிறோம் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் உருந்தோட்டு போகிறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் விட்டுவிட்டால் போக முடியாது என்று எண்ணி ஸ்பீடாக எவ்வளவு ஸ்பீடாக புறப்படுகிறோம் வருகிறார் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இரண்டாயிரம் வருடங்களாக கேட்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படி என்றால் இரண்டாயிரம் வருடம் ஆயிட்டு நின்றீர்களா அது காலக்குறிப்புகள் சொல்லி சென்றிருந்தார் அந்த காலக்குறிப்புகள் இப்படி உண்டாகி கொண்டே இருக்கின்றது என்னுடைய வருகையின் காலத்துல இப்படி இப்படி நடக்கும் சீடர்கள் கேட்டார்கள் அந்த ஒரு வருகைக்கும் நீர் வரப்போகிற நாளுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார் அப்படி இப்படி இருக்கும் என்று சொன்னார் காலம் வந்து விட்டது ஹலேலியா வந்து கொண்டு இருக்கிறது அருமையான வேகமா ஆயத்தமாக வேண்டும் எப்படியானாலும் எந்த நேரத்தில் இறைவனோடு சேர்வதற்கு நாம் நம்முடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால கற்றனை நான் சோதனைக்கிறேன் தேவனுக்கு மைமெண்டாவதாக மூன்றாவது நான் பார்த்தோம் தேவதை ஜபம் ஞான திருஷ்டி அடைந்தார் ஹலேலியா தேவன் அவரை ஜபம் பண்ணும்படியாக ஏவினார் என்று நாம் காணுகின்றோம் அந்த வேலை கத்தரை கண்டிப்பாக சமயமா இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்க தேவனை கண்டித்தக்க நேரம் இதுவாக இருந்தது தேவ சமூகத்துல அவர் போக வேண்டிய நேரம் அதுவாக இருந்தது ஆனால் பசு ஒரு பக்கம் அவருக்கு சாப்பிட மனதா இருந்தார் ஆகாரம் அந்த நேரத்தில் அதை விட்டு விட்டு அவர் ஜெபம் சென்றார் ஜெபமணிய போது ஞானதிசி அடைந்தார் தேவ சத்தத்தை கேட்டார் தேவ சுத்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளக்கூடிய வேலை அதுவாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை கண்டிப்பாக என்றால் அவர் ஒரு உருவமாக பார்த்து கொண்டிருப்பது அல்ல உருவமாக காட்சி பொருளாக பார்ப்பதல்ல அந்த நேரத்தில் தான் அவர் நமக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார் எதிர்காலத்தை பற்றி சொல்லுகின்றார் கற்றுத் தருகின்ற கர்த்தரை இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் அதிகமாய் கர்த்தரன் கிட்டி சேருவோம் நம்முடைய ஆசை நம்முடைய விருப்பம் எல்லாம் ஒரு மணி நேரத்து கத்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்னே வகையில் இருக்கிறார் மலகரங்களாக இருந்தாலும் சரி தேவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு சாகன நிலை பருகிவிட்டால் அவர் ஞாயிற்றுக்கிழமையா திகாலில் எழும்பி நேரப்படும் ஆயத்தமாகி கட்டிட சமூகத்தை அணுகுவதே அது தேவனை பார்க்க என்று முற்படுகிறார்கள் ஆசை கொள்ளுகின்றார்கள் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது அதற்காக ஆண்டவராக சோதனைகிறேன் அலையலுவா அலையலுவா தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆனப்படினால் இந்த பேதவுக்கு கர்த்த உணர்த்திய பேசிய அதே நேரத்தில் அவர் போய் ஜபம் பண்ணி கர்த்தனை கண்டுகொண்டார் அவருடைய வாழ்க்கையை அவர் தெரிந்து அந்த புரஜாதிகளுக்கு அதன் மூலமாக ரட்சி உண்டாயிற்று என்று கத்தோடு வேதம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மைமு உண்டாவதாக ஒன்றும் தேவாய் தேவாய் என்னை கேட்டார்களோம் என்னை கேட்டார்களோம் என்று ஜெமம் பண்ணினார் பிரசாதிக்கு அதாவது அவருடைய மெஜாரிட்டி ஆட்கள் அவர்கள் பலிசுரத்தை சொல்லிவிட்டார் நீங்கள் பலசுரத்தை ஒன்று என்ன நடக்க வேண்டும் என்றால் இந்த பலியை பட்சிப்பதற்கு அங்கீகரிப்பதற்கு பரலோகத்திலிருந்தாச்சின்னு வரணும் இங்கு உள்ள அக்கினி ஒன்றும் செய்யக்கூடாது நீ உணங்குற தேவனா நான் உணங்குற தேவனா என்பதை நிரூபிப்பது மேலே இருந்து அக்கினி வந்து இந்த பலிபடத்தில் இறங்கணும் இந்த பளிமிருகத்தை அது வந்து அங்கீகரிக்கணும் பட்சிக்கணும் அதுதான் தேவன் இதுதான் அங்க பந்தயம் விளாடிலே கத்துடை வல்லமை நமக்கு வேண்டும் தேவ ஐச்சிய நமக்கு வேண்டும் தேவனை பார்க்கிற பார்வை நமக்கு வேண்டும் என்று காண்பிக்க வேண்டும் என்றால் பேச்சளவில் அல்ல கிரிகளை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அப்பொழுதுக்கு நேரம் வந்துட்டு உங்க சாயங்காலம் உரைக்கோ பாதாளே பாதாலே என்று தங்களை கீறி கொண்டார்கள் புத்திக் கொண்டார்கள் கிழித்துக் கொண்டார்கள் என்னெல்லாம் பண்ணினார்கள் ஒன்றையும் காணவில்லை எலியாவுக்கு வேலை வந்து பலி செலுத்தக்கூடிய வேலை வந்தவுடனே இனிமேல் நான் அந் பலி செலுத்தும் நேரம் ஆகிவிட்டது நான் என்மேல் பலி செலுத்துகிறேன் என்று சொன்னார் இந்த நாட்களில் இந்த காலத்தில் நமக்கு வேண்டியது என்ன என்கிறது நாம் கவனிக்கும் முடியாத நம்முடைய மனதை நாம் செலுத்துவோம் அலையலுயா அலையலு எலியா எல்லாம் ரெடி பண்ணுங்கள் இடத்தை ரெடி பண்ணி கட்டைகளை அடுக்கி தண்ணீரை ஊற்றுங்கள் இடம் முழுவதும் தண்ணீரால் நிரப்புங்கள் அவருக்கு தெரியும் தேவன் வெளிப்பட போகிறார் என்று பழிக்கு கட்டைகளை அடிக்கி பளிமிருகத்தை அதற்கு மேலே வைத்து விட்டுனார் கர்த்தரை கண்ணெடுத்துக்கு சமயத்தில் அவரை தேடுங்க சமயமா இருக்கும் போது அவருக்கு நோக்கி கோபிடுங்க கூப்படுங்க எலியா தனிப்பட்டவரால் அவர்கள் நூற்று கணக்காக இருக்கிறார்கள் எலியா சொன்னார் ஆண்டவரே நார் தேவன் என்றும் நீர் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் என்னை கேட்டார்களும் என்னை என்று ஜெபம் அண்ணினார் மேலிருந்து இறச்சலோடு அக்கின் இறங்கிறது இறங்கி பறிகளை மாத்திர மண்ணையும் சேர்த்து வாரிக் கொண்டு போயிட்டு இப்போ எல்லோரும் விழுந்து ஒரு ஒரு நாட்டமா நிற்கவில்லை விக்கிரகார்கார்கள் எல்லோரும் விழுந்து யகோவே தேவன் யகோவே தேவன் யோவே தேவன் எலியாவின் தேவனே தேவன் என்று சொன்னார்கள் லேலுயா கிறிஸ்தவம் என்றால் இன்றி அற்பமாக எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்நியர்களாக எண்ணப்படுகிறது அப்படி ஒரு காலளவுக்குள்ள வந்திருக்கணும் இல்லை நம்முடைய ஆசை என்ன அந்தவரை எப்படியாவது நம்முடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நான் பார்க்கணும் அந்தவரே நீர் தான் தேவரன்மை உலகத்திற்கு காட்டணும் இரவசையும் நாம் கேட்க வேண்டும் ஆண்டோடு சமூகத்தில் கேட்கும் போது கருத்தில் அது நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய ஆசை என்னுடைய ஆசை இருக்கட்டும் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி ஜபத்திற்கு போனாலும் சரி ஆசை ஆண்டவரே பார்க்கணும் உங்களுடைய வல்லமையை மகிமை நான் காணணும் என்று நாம் ஜபம் பண்ணுவோம் இல்லையிலா நமக்கு கருத்தரு கற்றளைகள் பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறார் இன்னொரு நேரத்தில் கண்டிப்பாக ஜபம் பண்ண வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக ஜெவம் பண்ணுவோம் அது நேரம் கத்திரை கண்டித்தக்க சமயம் இல்லை அந்த நேரத்தில் நான் ரொம்ப நீண்ட ஜபம் இல்லை ஐந்து நம்முடைய ஜபம்னாலும் சரி அந்த வல்லமை நம்மளை ஆட்கொள்வோம் இல்லை இலவியா அந்த வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் நாம் இருக்கிறது பூமியில் இருந்தாலும் நம்மை மறந்து நாம் பலோக மயிமையை காண முடியும் தேவ வல்லமை ஆட்கொண்டு நம்முடைய பாடி எல்லாம் லகுவாய்க்கு ஆகாயத்தில் இருக்கிறது போல நமக்கு தெரியும் அந்த கருவிகளை கருத்தர் வகைத்து வைத்திருக்கின்றார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாஞ்ச இதுவாக இருக்கட்டும் ஒரே எலியா ஒரே எலியா எவ்வளவு துடிச்சல் பாருங்கள் அவர் கர்த்தரோடு இருந்ததால் அந்த துணிச்சல் அவருக்கு வந்தது நாமும் ஆலைத்து வருகின்றோம் தேவனை தேடுகிறோம் பரிசு தொகை பெற்றிருக்கின்றோம் நமக்குள்ளே அந்நிய பாஷை விரும்புவது நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று உணர்கிறோம் இல்லை மற்றும் செய்க இல்லை கிரி இல்லை நாம் கர்த்தர் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினாலே மகிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை நெருக்கங்கள் பாடுகள் வரும்போது இறைவனை விட்டு விடாதீர்கள் அப்போ சிலர் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் அப்போ சிலர் வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பௌலம் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார் அவர்களுக்கு அடி உதைகள் விலங்கிட்டு நாலு இழுத்து கட்டி அவர்களை தொழுமரத்தில் மாட்டி சதுப்பு கொடிய சிறையில் அடித்து அந்த நேரத்தில் இரவிலே பன்னெண்டாம் மணி நேரம் அவர்களுக்கு கத்தரை கட்டடித்த நேரம் அவருடைய ஜமா வேலை அந்த நேரத்தில் அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள் பா வாசங்க காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் வல்லமைத்திர கத்தரை கண்டித்தில அவள் தேவனை தேடினபடினால் அங்கே கற்றுடைய வல்லமை வந்து இறங்கிட்டு வல்லமை வந்து என்ன இறங்கி என்ன பண்ணுறா அவர்களா கதவுகள்ம் எல்லாம் நட ஆரம்பித்தது என்று நாம் காணுகின்றோம் எல்லாம் கிடையாது என்று நடங்கினது எல்லாம் திறந்து ஓடினது பக்கத்து அறையில் இருக்கிற கைதிகளுடைய கற்றுகளும் அழந்து போயிட்டு இவருடைய கட்டுகளும் அமிழ்ந்து போயிட்டு உடலே ஆயிற்று அந்த ராத்திரியிலே சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பமும் அவனும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கட்டுரை சொல்லுகிறது அருமையான கட்டிட பிள்ளைகளே கண்டுகொள்கிறது வல்லமையை பெற்றுக் கொள்கிறது இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய கஷ்டங்களை அவர்கள் பார்க்கவில்லை இவர்கள் அடி உதவிப்பட்டு கைகாலெல்லாம் விலங்கிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற நேரத்திலேயும் நடராத்திரியில என்ன பண்ணாங்க நீர் தேவன் என்று ஊழியக்காரன் என்று மாத்திரத்தில் அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது என்பது எந்த மாறுத்தரும் சொல்ல முடியாது அருமையான கற்றுட பிள்ளைகளே இனி தேசத்துக்கு தேவை எதுவாக இருக்கிறது அப்படி நான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய திருச்சபைக்கு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்டதான வல்லமையை அனுப்பும்படியாக நாம் ஆண்ட வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர கிருமை தாரு நான் உண்மை பார்க்க ஆசையா இருந்து வல்லமை மயமையும் கண்டே நன்றி சங்கீதக்காரன் சொல்கிறேன் நம்ம ஒருவரும் கண்டேன் என்று சொல்ல முடியாது நம்ம அதற்காக பிரயாசப்படுவோம் விருப்பம் எண்ணங்கள் தாகங்கள் அதுவாக இருக்கட்டும் என்ன பாட்டு பாடுவோம் புது பாட்டு அல்லையில பழைய பாட்டுகளே அல்ல நாம இந்த லோகத்துக்குரிய பழைய பேர் மனப்பாடமாக வாய் திறந்த உடனே வாய்ப்பாடு வாசிக்கிற மாதிரி அப்படியே மனப்பாடமாக நம்ம வாசிக்கிறது தேவனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஹயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த காலத்தின் நிலையை உணர்ந்து நான் ஜெவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி நாள தேவ சமத்தில் வந்திருக்கிற தேவனிட பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்தர் தருகின்ற ஆலோசனை பரஸ்திரத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து வல்லமை மயிமையும் கண்டி கண்ட சமயத்தில் அவரை தேடுங்கள் அது அதிகால மேலை என்னை காலை தேடுகிறவர்கள் நிச்சயமாக என்னை சிணேக்கிறவர்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறோரை என்னை கண்டடைவார்கள் என்னை சிணிக்கிறவர்களை நானும் சிணிப்பேன் என்று இறைவாக்கு சொல்கிறோம் அப்படின்னால அருமையான நிச்சயமாக நாம் எழும்பி ஜேபம் வேண்டும் மோசரி இடத்துல சொன்னார் காலையில் நேரம் உடுகிறவருக்குள்ளாக நீ வந்து என்னுடைய காலத்தில் மலையில் வந்து என்னெண்டை வந்து நில்லு என்று சொன்னார் சரி இல்லையா அதிகால வேலை தேவ நண்டை நிற்கிற நேரம் தேவனை காணுகின்ற நேரம் அது ஆனால் அதிகால ஜபத்தை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு விடாதீர்கள் என்னுடைய சரீரத்தில் உண்டாகிற சில கஷ்டங்கள் விலகினங்கள் காலையெல்லாம் எலும்ப முடியாது அப்படி தான் இருக்கும் இல்லை போர் உதவி எடுத்து தூக்கி தூரப்பட்டு போற மாதிரி எழுதி நாம் ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறோம் அப்படி நினைத்தான் ஆராதனைகளையும் எவ்வளவு விலைகள் இருந்தாலும் முழங்காலேயே இந்த சரியத்தை நிறுத்தி வைக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் தேவ சமத்தில் இந்த நாட்களை காரியம் அந்தவரே உண்மை பார்க்கணும் உன்னுடைய நான் காணணும் வல்லமை என்னுடைய இறங்கணும் இறங்கி அற்புதமான காரியங்கள் செய்யணும் என்று நாம் தேவ சமத்தில் ஜெயப்படுவோம் இல்லையா வேண்டிக் கொள்வோம் கர்த்தர் அதை செய்ய இருக்கிறார் அவர்களை செய்தால்தான் நம் உலகத்தின் என்பதில் இயேசுவை முடியும் என்பதையெல்லாம் நாம் தேவ சத்த சரியாக நிறைவேற்ற முடியும்லையிலையா தேவ சோகத்துல நாம் இருந்து அவைகளை போராடி வாங்கி கொள்ள வேண்டும் அந்த வருடத்தில் கேட்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டுக்கு சோதனை சொல்கிறது கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வீட்டிலே சில மன கஷ்டங்கள் வருகிறது என்று இதன் மூலமாக அதிகாலையில் தேவரை தேடுகிறதை விட்டு விடாதீர்கள் சைத்தானுடைய வேலை சாத்தான அந்த மாதிரி கிரியல் தேவனை நெருங்க வேண்டிய நேரத்தில் செய்ய நம்மை தலைக்கிறது சைத்தானுடைய வேலையாக இருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று இறைவாக்கு சொல்கிற அப்படின்னால ஆண்டவர்கள் பேதர் போன்றவர் சொத்துவார்கள் பசியை தாகம் என்று அவைகளை பொருட்டு என்று எண்ணாதபடி அவள் பண்ணினார்கள் அவள் கொண்டார்கள் தங்களை பற்றியும் அறிந்து கொண்டார் நடக்க வேண்டிய வழியை தேவசு தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆமாம் அப்படிப்பட்ட நல்ல கிருபிகளைப் பற்றி ஆண்டோருக்காக பிரகாசிப்போம் வருவதற்கு முன்னே நான் ஆயத்தமாகி இன்று என்னுடைய தேவனுடைய ஆராதனையிலே நான் பிரத்யேகமாக அவருடைய மகிமையை காண வேண்டும் வலமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு நாம் தேவாலயத்துக்கு வருவோம் தேவ சமூகத்தை நாடுவோம் என்னுடைய ஜெவ அப்படி நான் வைத்துக் கொள்வோம் கதராயி தேவன் ஆதி பிரசுத்தவான்களுக்கு அருளியே அதே கிருபைகளையும் வல்லமை இளையும் பிரசனத்தை நமக்கு கட்டளை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறது மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சிலை சபை மூன்று பார் இருநூற்றி